ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் இந்த சுக்லாம்பரதரம்னு தலையில் குட்டிக்கிறோமே அதனுடைய பெருமைகளை தான் பார்த்துன்னு வரோம் இப்போ அது சரியான முறையில் செய்யணும் அது நமக்கு ரொம்ப பலனை கொடுக்கறது இந்த சுக்லாம்பர திறமங்கிறது குட்டணம் பஞ்சவாரகம்னு அஞ்சு விரல்களையும் மடிச்சுண்டு ரெண்டு கைகள் நாளையும் தலையில் அஞ்சு தடவை குட்டிக்கணும் முதல்ல அந்த ஸ்லோகத்தை சொல்லணும் இந்த ஸ்லோகம் முடிகிற பொழுது அஞ்சு தடவை குட்டிக்கணும் மந்த்ராந்தே கர்மாதீன் சன்னிபாதையேத் அப்படின்னு அந்த மந்திரம் முடிகிற பொழுது நாம் அந்த கர்மாவே செய்யணும் அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா இது எல்லா இடங்கள்லேயுமே உண்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுற பொழுது கூட சுமுகா ஜனமகா ஏகதந்தா ஜனமஹான்னு பண்ணினா நமகான்னு முடிகிற பொழுது அது புஷ்பத்தை போடணும் சுமுகாயான்னு சொல்கிற பொழுதே புஷ்பத்தை போடக்கூடாது மந்த்ராந்தே அந்த மந்திரம் முடிகிற பொழுது அந்த காரியத்தை செய்யணும் அப்படி ஹோமம் பண்ணுற பொழுதும் சுவா ஆ அப்படின்னு பொழுது நெய் விடணும் மந்திரம் ஜொலிட்டு இருக்கும் பொழுதே நெய்யும் விடப்படாது அக்னியில் அப்படி பண்ணினால் அது பண்ணாத மாதிரி ஆகிடுது அப்படின்னு அதுபோல் இந்த சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு திரவத்தலையில் குட்டிக்கணும் அப்படி குட்டிக்கிறதுனால அந்த அமிர்தசிரவாங்கிற தாரை நம்முடைய மூலையில் அந்த திரவம் அது நம்முடைய மூலையை சரியானபடி இயங்குறதுக்கு அது வைக்கிறது உடம்பில் எதிர்ப்பு சக்தி கூட்டுறது அப்படின்னு வைத்தியர்கள்லாம் சொல்கிறார் இந்த நாளில் இந்த படிக்கிற குழந்தைகள் யாருக்குமே ராத்திரியில் தூக்கம்ங்கிறது இல்லாமல் போயிடுது அந்த ராத்திரி தூக்கம் இல்லைன்னா அந்த ஹார்மோன் சுரக்காது இந்த ஹார்மோன் சுரக்கிறது இல்லாதனால தான் நமக்கு பிபி சுகர்லாம் வருது அப்படின்னு டாக்டர்கள்லாம் சொல்கிறான் அந்த அது ஒரு ஹார்மோன் அது இன்றைக்கி இப்போ சமீபத்தில் தெரியும் இந்த ஏதோ ஒரு ஸ்டேஷனில் கால வேளையில் ஆறரை மணிக்கு யாரோ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை அறுவாரால் வெட்டி கீழே சாய்ச்சிட்டு போகிறான் அங்கே ஒரு நிறைய ஜனங்கள் நிற்கிறது ஆனால் சட்டுன்னு ஓடிப்போய் அந்த பையனை பிடிக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்குமே தோணலை எல்லோருமே பார்த்து நிற்கிறா என்ன கால வேலையில் அது ஆறரை மணிக்கு புத்தி சரியானபடி வேலை செய்யலை சுறுசுறுப்பாக இல்லை எல்லாம் மாத்திரை சாப்பிட்டு தூங்குறவாழ் ராத்திரி தூக்கம் இல்லை கால வேளையில் அரை தூக்கத்தில் எல்லாரும் நின்றுட்டுருக்கா ஸ்டேஷனில் அவன் பாட்டுக்கு வந்தான் வேலையை முடிச்சுட்டு அவன் இறங்கி போயின்னு இருக்கான் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருந்தான்னு நாம் பா கேள்விப்பட்டோம் ஏன் எல்லாருமா சேர்ந்து இப்போது ஒரு ஒரு நூறு பேராவது அங்கே இருப்பாள் அந்த நூறு பேருமாக சேர்ந்து போய் அவனை பிடிச்சா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் சட்டுன்னு ஓடணுங்கிற எண்ணம் புத்தியில் ஏற்படலை என்ன நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே இவ்வளோ தூரம் முடிஞ்சு போயிடுது பார்க்குறோம் அதே போல் சென்னையில் மழை பெஞ்சி வெள்ளம் வந்தது அப்படி வெள்ளம் வந்தபொழுது ஜலம் உள்ளே வருது ஜலம் ஒரேடியாக பத்து பன்னெண்டு அடி உயர்ந்து போயிடுச்சு ஜலம் அப்புறம் ஜலம் வடிஞ்சப்பறம் பார்த்தா கட்டிலில் படுத்துட்டு ஜனங்கள் அப்படியே படுத்துகிட்டு அப்படியே காலமாயிட்டா ஜலத்தில் ஏன் கட்டிலில் தூங்கின்னு இருந்தால் ஜலம் வந்தால் முழிப்பு வராதா மேலே ஜலம் பட்டால் என்ன காரணம் அப்படின்னா மாத்திரை சாப்பிட்டு தூங்குறா எல்லாரும் ராத்திரியில் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கினத்துனால பாதி பேருக்கு மேலே காலமானவா மாத்திரை சாப்பிட்டு தூங்கினவா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படி இந்த மாத்திரை சாப்பிட்டு தூங்கிறதுங்கிறது அது ரொம்ப அனாரோக்கியம் அப்படிலாம் பார்த்தோம் ஏன்னா புத்தி சரியானபடி வேலை செய்யலை இந்த நாளில் குழந்தைகளுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா சரியானபடி முடிவு ஒரு யோஜனை குழந்தைகளுக்கு வரமாட்டேங்கிறது ஏன்னா படிப்பு படிப்புன்னு ராத்திரி வேலையில் பூரா வேலை செஞ்சு கண் எரிச்சல் ராத்திரி லேட்டாக படுத்துட்டு காலம்பரம் லேட்டாக எழுந்திருக்கிறது இப்படி இந்த சிஸ்டங்கள்லாம் மாறி போயிடுத்து ஆகையினால்தான் நம்முடைய புத்தியும் சரியானபடி வேலை செய்ய மாட்டேங்கிறது இவ்வளோத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த சுக்லாம்பிரதனம்ங்கிறது சரியானபடி பண்ணாததுனால தாங்கிறது தெரிகிறது இது ஒரு சின்ன காரியம் இது அவசரத்தோட அவசரமாக நாம் பண்ணிட்டு போவோம் அந்த காரியங்களில் சுக்லாம்பிரதனம் கிருடுன்னு சொல்லிவிட்டு கூட்டுவோம் அதை சரியான முறையில் நாம் செய்கிறது அப்படின்னு கொண்டு வரணும் இந்த சுக்லாம்பரதனம்ங்கிற இந்த முறையை யார் கொண்டு வந்தார் அப்படின்னா மகாகணபதி இப்படி ஒரு வழியை கொண்டு வந்தார் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு காண்பிக்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு சரித்திரம் சிமந்த கோபாக்கியானம்னு பிரசித்தமாக எல்லோருக்கும் தெரிகிறது தான் இருக்குது அந்த கதை அந்த கதை தான் இந்த சுக்லாம்பரதனத்துக்கு ஆரம்பம் அந்த சிமந்த கோபாக்கியானம்னு பேர் அதுக்கு அந்த சரித்திரம் எப்படி ஆரம்பமாகிறதுன்னா அந்த சதுர்த்தி விரதத்தை சொல்கிறது அந்த கதை என்ன சொல்கிறதுன்னா செமந்தக்கம்னு ஒரு அதாவது ஒரு ராஜா இருந்தான் அவன் நல்லவன் அவனுக்கு சத்ராஜித்துன்னு ஒரு ராஜா அவன் சூரியனை நோக்கி தபஸ் பண்ணுறான் சூரியன் அவன் விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு மணியை கொடுத்தான் அந்த மணிக்கு செமந்தகமணின்னு பேர் இப்போ வைரம்னு சொல்கிறோமே அதுதான் செமந்தகமணின்னு பேர் அந்த மணியை சூரியன் கொடுத்தும் இது தனப்படி உனக்கு ஒரு கிலோ தங்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் ஒரு கிலோ தங்கம்னா எவ்வளோ மதிப்பது அதை வாங்கினா ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு அதை கொண்டு வந்து ஆற்றுல வச்சிருந்தான் ஆற்றுல பெட்டியில் வச்சுட்டு சந்தோஷப்படுறது அந்த மணியை அப்படியே ஒரு தங்க செயினில் கோத்து தனப்படி போட்டுக்கிறது பார்க்கறதுன்னு சந்தோஷப்பட்டான் அது தினப்படி ஒரு கிலோ தங்கம் கொடுக்கறது இந்த சத்ராஜ்யத்துக்கு அதை வச்சிருந்து கிடுகுடுன்னு ஊரெல்லாம் நான் வேலை செஞ்சு வீடெல்லாம் நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா கிடுகுடுன்னு மேலே வந்தான் அந்த சத்ராஜத்து யாருன்னா கிருஷ்ணனுக்கு அவன் இந்த விஷயம் இவன் இந்த சத்ராஜத்துக்கு இப்படி ஒரு மணி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் கிருஷ்ணனுடைய காதுக்கு போச்சு அப்படியே எல்லோரும் கழிவுப்பட்டு சந்தோஷப்பட்ட கிருஷ்ணன் யோஜனை பண்ணினார் இவன் ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயத்தை வச்சுட்டுருக்கான் ரொம்ப உயர்ந்த வஸ்து அது யார்கிட்டையும் இல்லாத பொருள் ஒருத்தன் வச்சுருக்கான்னா அது அவனை கொன்றுடும் மிருத்யுவாக ஆயிடும் அது அது இருக்கப்படாதவன்ட்ட அப்படின்னு கிருஷ்ணன் சத்ராஜ்யத்தை பார்க்கறதுக்கு வந்தார் வந்த உடனே அவன் வரவேற்று லாம் பேசின் சௌக்கியமாக இருக்கியா சௌக்கியங்கள்லாம் விசாரிச்சுட்டு சூரியனுடைய அனுகிரகத்தினால ஒரு மணி கிடைச்சிதுன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப உத்தமமான வஸ்து எனக்கு தோன்றது என்னென்னா ரொம்ப அபூர்வமான வஸ்து அது நீ ஆற்றுல வச்சுக்கிறது ரொம்ப நல்லதில்லை வீட்டில் வச்சிக்கப்படாது அதை நீ கொண்டு போய் ஒரு பொதுவான ஒரு இடத்துல வச்சு அதுக்கு பாதுகாப்பு போடு நீ ஆற்றில் வச்சுக்காத அது உனக்கு மிருத்தியுவாக போயிடும் ஏதோ உனக்கு சொல்லணும்னு தோணித்து அதான் சொன்னேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிவிட்டு ஜாகிரதையாக பார்த்துக்கோன்னு கிளம்பி போயிட்டேன் அதுக்கப்புறம் சத்ராஜிக்கு யோஜனை பண்ணி தான் நமக்கு அந்த மணி கிடச்சது இந்த கிருஷ்ணனுக்கு விருப்பம் இல்லை ஜாத்தியனும் ஜாதிச்சே தனலே இணைக்கும் அப்படின்னு பங்காளி இருந்தான நெருப்பே தேவையில்லை ஏன்னா பங்காளியை அந்த வேலையை செய்துவிடுவான் அதுபோல் கிருஷ்ணனுக்கு பிடிக்கல நாம் அந்த மணியை வச்சுட்டுருக்கிறது அதான் இப்படி சொல்கிறான் அப்படின்னு இவன் சொல்கிறாங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி கொண்டு வைக்க வேண்டியது இல்லைன்னு அவன் ஆற்றுலையே வச்சுட்டு இருந்தான் போட்டு பார்த்து சந்தோஷப்படுறதுன்னு பண்ணிகிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு தம்பி இருந்தான் சத்ராஜ்யத்துக்கு அவனுக்கு பிரசேனன்னு பேர் அவன் தினப்படி பார்ப்பான் அந்த மணியை அண்ணா போட்டுக்கிறத பார்த்துன்னுப்பான் அவன் சொன்னான் நானும் கொஞ்சம் நாளைக்கு போட்டுக்கிறேனே அப்படின்னு அண்ணா கிட்ட கேட்டான் அதெல்லாம் நீ போட்டுக்கப்படாது இது ரொம்ப உத்தமமான வஸ்து இது நீ விளையாட்டா எதாவது எடுத்துகிட்டு போய் போட்டுட்டீங்கன்னா தொலைஞ்சு போய்டுவது அப்படின்னு சொன்னான் இல்லை நான் தொலைக்க மாட்டேன் நான் போட்டுக்கிறேன் ஆகட்டும் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொன்னான் மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்